நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் திட்டக்குடியிலிருந்து முக்கணி நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நேர்களை எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் சிங்காரப்பாளையம்னு ஒரு அழகான கிராமங்க அந்த கிராமத்துல ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுங்க அந்த பள்ளிக்கூடத்துல தினமும் வந்து பிரேயர் நடக்குங்களாம் அந்த பிரேயர்ல கலந்துக்காதவங்களுக்கு பயங்கரமான தண்டனம் உண்டுங்களாம் இப்படி இருக்கும் போது எல்லா மாணவ மாணவிகளுமே அந்த பிரேயருக்கு போய் கலந்துகிட்டாங்க ஆனா அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒரு பொண்ணு காவியா அந்த பொண்ணு மட்டும் அன்னைக்கு போய் ப்ரேயருக்கு அட்டன் பண்ணலாம் பிரேயர் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் வகுப்பறைக்கு வராங்க வந்த உடனே காவியா கூட படிக்க கூடிய மாணவர்கள்லாம் என்ன சொல்றது ஏ காவியா உனக்கு என்ன நீ ஏன் வரல பிரேயருக்கு பிரேயருக்கு வரலன்னா என்ன தண்டனும்னு தெரியும்ல ஆஹ் ஏன் பிரேயருக்கு நீ வராம விட்ட அப்படின்னு கூட படிக்க எல்லா மாணவரும் மாணவிகளும் இந்த பொண்ணத்தை சொல்லி பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் இத கேட்ட காவியா அமைதியாவே இருந்தாலாம் கொஞ்ச நேரத்துல அவங்க முதல்ல வகுப்புக்கு எடுக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் வந்து உள்ளாருன்னு நினைஞ்சாராம் எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டு உக்காடுறாங்க உக்காந்தோடனே சார் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்காக எடுக்கிறாரு அவர் எடுக்கிறது கூட விடாம ஒரு பைய எழுச்சு சார் சார் இன்னைக்கு ப்ரேயருக்கு வராதுங்களா காவியா மட்டும்தான் வரல நீங்க சொல்ல சொன்னீங்கல்ல அதனாலதான் சொல்லிருக்கேன் திரும்பவும் அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு கேக்குறாராம் காவியா விழுந்திருக்க சொல்லி காவியா நீயா இன்னைக்கு பிரேயருக்கு வரல நீ தானே நல்லா படிக்கிற பொண்ணு என்ன சொன்னாலும் ஹோம்ஒர்க் டெஸ்ட் எதுனாலும் நீதானே பெர்ஃபெக்டா பண்ணுவ ஆனா நீ ஏன் வராம விட்டுட்ட வரலன்னா என்ன தண்டனைன்னு தெரியும்ல உனக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாராம் சார் எல்லாமே தெரியும் சார் நான் ஏன் வரலன்ற காரணத்தை சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க எனக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா தாராளமா நான் ஏத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி ஏன் வரல சொல்லு காரணத்தை அப்படின்னு அந்த சார் சொல்றாராம் சார் நான் வகுப்பறைக்குள்ள வந்த எல்லாருமே பிரேயருக்கு போயிட்டாங்க அப்பதான் பார்த்தேன் நம்ம வகுப்பறை ஃபுல்லாவே வந்து ஒரே குப்பை ஒரே டஸ்ட் ரூமே சரியில்லை அதுவும் இன்னைக்கு நீங்க டேர்ன் ஒதுக்கி இருக்கீங்க இல்லைங்களா அதுல சுத்தம் பண்ண வேண்டிய பசங்களும் இன்னைக்கு சுத்தம் பண்ணல அதனாலதான் நான் பார்த்தேன் அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நமக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நீங்க தான் எங்களுக்கு பாடமே சொல்லி கொடுத்துருக்கீங்க அதனால நானு ப்ரேயருக்கு வராம சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் சார் வந்துர்லான்னு நினைச்சேன் ஆனா எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சுத்தம் பண்ணி முடிக்க நான் ஒரு ஆளா சுத்தம் பண்றதுக்கு எல்லாமே லேட்டா ஆயிடுச்சு சார் நான் இது செஞ்சது தப்புனா கண்டிப்பா நீங்க கொடுக்குற தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி பணிவா சொல்றான் உடனே ஆசிரியருக்கு ரொம்ப பூரிப்படைஞ்சிட்டாரு பரவாயில்ல இப்படி ஒரு மாணவி வந்து ஒரு சுத்தம் பண்ணணும்னு நினைச்சு செய்யறாளே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாணவர்களுக்கெல்லாம் இவளை இவள இந்த பொண்ணுக்கு வந்து பாராட்டு சொல்லி எல்லாத்தையும் கிளாப் பண்ணி வைக்கிறாராம் எல்லாருமே கைத்தட்டுறாங்களாம் ஆஹ் இந்த மாதிரி எல்லாருமே காவியா மாதிரி ஒவ்வொருத்தரும் பொறுப்பா இருந்திருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா இருப்பீங்க மற்ற மாணவர்களுக்கும் உணர்த்துறாராம் எல்லாரும் மாணவர்களுமே நாங்க இனிமே எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறோம் சார் நாங்க இருக்கிற இடத்த அப்படின்னு சொல்லி சொல்லிடறாங்களாம் ஆம் நாமும் அப்படித்தான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் நாடும் நற்றினை வழிய கவர் செய்யங்கள் இதுபோன்ற பதிவுகளை தொடர்ச்சியாக பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இப்பகுதியை வழங்க செய்யுங்கள்